وقال النبي صلى الله عليه وسلم من عادى لي وليا فقد آذنته بالحرب او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அனைத்தும் அவர்களின் அவர்களை பின்பற்றிய நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாருமின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று சிறப்பான இந்த ரமானை இதுவரை நோக்க வைத்து அல்லாத கடைசி வரை இந்த ரமலானை நோக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக இதற்கு அவனுடைய உடத்திலிருந்து என்னென்ன கூலிகள் இருக்கிறதோ முதல் பத்தில் ரகமத்தும் இரண்டாவது பத்தில் இருக்கிற மாதிரத்தையும் அல்லா பரிபூரணமாக நம் அனைவருக்கும் கந்தருள்வானாக வருமா பெருமக்கள் ஆண்ட சான்றோர்கள் குறிப்பாக இளைஞர்கள் உங்கள் அத்துமை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சதாந்தினை பதிலை எதிர்பார்த்துச் சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அசலாம் வஹா காத்து ல அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த நாள் விரை பனிரெண்டு இன்னொரு ரிவாயத்தில் இருத்திரை மூணு இன்னொரு ரிவாயத்தில் இந்த மூன்று தினங்களையுமே பாத்திமார் அழி எல்லா உத்தாவான தினம் என்று வரலாறு பேசுகிறார் ஆக ரமநாடிலே பாத்திமார் அழியல்லாவுத்தாளர்கள் இந்த பூ விட்டு மறைந்திருக்கிறார்கள் நாளை மறுமையில் நம்முடைய பெண்களின் தலைவியாக இருக்கிற கண்மணி நாயகம் செதல்லா அடைவ செல்லத்தின் மரணத்திற்கு பிறகு எட்டு மாதத்திலே ரிமானார் செதல்லாக அடைவ செல்லத்தோடு இணைந்து கொண்ட ஆனால் ஒரு வருடம் அது சொல்லும் உலகத்திலே எத்தனை வழிமாறுகள் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய அவர்களின் வழியாக அசந்தலி எல்லா உசை இல்லா வழியாக பாத்திமாரலிதாவின் வழியாகத்தான் பெருமானாக அடைந்த செல்லத்தை எத்தனை விதமான தரிகாக்களாக இருந்தார் விலாயத்துபது போய் சேர்ந்து முடிகிற இடம் பாத்தீங்கன்னா அதனால் இன்றைக்கு இந்த விலாயத்து குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டாசைப்படுகிறேன் இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்திலே அவுளியாக்கள் இருக்கிறார்களா வழிமாறுகள் இருக்கிறார்களா வழிமாறுகளுக்கு பவர் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இளைஞர்கள் கேட்கிற ஒரு காலத்தில் என்னவா திருக்கிறோம் குறித்து குரான குரானும்பு மூன்று வகை அல்லாக அபுல் மூன்று விதமாக விலகத்தை கொடுக்கிறார் விலையத்தினுடைய தரஞ்சா வேறு விலாயத்தினுடைய வகைகள் மூன்று ஒன்று பிறப்பிலேயே வழியுள்ளார் அவர் பிறக்கிற பொழுதை அல்லாஹர் சில பேர்களை வழியுள்ளார் அவர்கள் பணம் கிடை அது அண்ணாவின் புறத்தில் இருந்து கிடைத்திருக்கிறது பிறந்த பொழுதே வழியாகிறது 3 3 தெரியுமா குரான் மீளம் ஒன்று அவர்களுடைய ஒரே ஜம்காட் இதுவரைக்கும் உலகத்தில் தெரியல ஒன்பது மைல் நீளம் ஒன்பது மைல் அகலம் அதிலே மூவாயிரம் போடப்பட்டது வணங்கிக்கிறார்கள் எல்லாம் தங்கத்தினாலான தேர்கள் இதுவரைக்கும் எந்த பார்லிமெண்ட்லையும் இப்படி ஒரு சேர் மூவாயிரம் சேர் தங்கத்தில போட்டதாக ஒருவர நாம் கேள்விப்படவில்லை அதிலே அமைச்சர்கள் உட்கார காற்று அந்த கம்பளத்தை சூட்டிக்கொண்டு பறக்கும் அவர்களின் பார்லிமெண்ட் வானத்திலே நடக்கும் இவ்வளவு ஆட்கள் விளைந்த துணைமான ரீவிக்கலாத்தினுடைய ஆற்றலை விளங்குவதற்காக சொல்லுகிறேன் அந்த துணை மாநிலத்தலாக்கலாம் ராணியை அகத்துவதற்காக சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவது துணை மாநிலத்தலாத்தினுடைய அவைகளை யார் யார் கூடுவார்கள் என்பது கேட்டால் மணக்குகள் நிலங்குகள் போட்டு வரேன் ஆனால் அங்கே இருந்த இயற்கையிலேயே பிறப்பிலேயே வழியுள்ளாவாக இருந்த ஆதிபி மனு நீங்கள் கண்ணை மூடி திரம்பதுக்குள் கொண்டு வந்து நாட்டுகளே நிறுத்தினார்களே ஒரு நபிக்கு முன்னால் எி பார்க்கிறோம் இவர்கள் பிறப்பிலேயே வரலாம் ரோஹுல்லாக வருகின்றார் இப்படி ஒரு வகை இன்னொரு வகை இருக்கிறது திடீர் என்று இளைஞனாக மாற்றி விடுவார் இதற்கு பெயர் வஹ்பி வஹ்பி திடீர்னு இருப்பவர் திடீர்னு இறை நேற்ற எதனால் அல்லா மாற்றுகிறான் அஷ்டை நேசித்தவர்களை அல்லாப்படியாக்கி இருக்கிறார் குடும்பத்தை நேசித்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு முக்லிமும் முகிம்பும் இஸ்லாமியும் நாவினால் மட்டும் புகழ்வதல்ல தேர்வதற்கு விநாயகத்திற்கு என்ன காரணங்கள் என்று நீங்கள் நுழைந்த பத்து காரணங்களை வரையடை குழு ஒருத்தின் வடிவில்ையாக இருக்க வேண்டும் யாரை குறித்தும் தவறாக நிறைய பேர் அவுட் ஆயிடும் உள்ள நமக்கு உள்ளம் சலாமத்தாக இருக்கிறதா கண்ணின் அதிகம் அதிக செல்லும் சொல்லுவார்கள் ஒருவர் உள்ளே நுழைவா அவர் சொற்க என்பார்கள் அமர்மையின் ஆசிரியல்லா உத்தர அமளிலே ஆர்வம் கொண்ட அமர்மணி ஆசிரியர்களா அவர் வீட்டில் போய் மூணு நாள் விருந்தாளியா தங்கி இவர் என்ன அமல் செய்கிறார் என்று ஆய்வு செய்வார் இப்படி ஒரு நிலைமை என்னைக்காவது இருக்கா ஒரு வீட்டுக்குள்ள போய் இவர் என்ன அமல் செய்கிறார் பார்க்கறதுக்காக வேண்டிய ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இதுக்கு நேர் மாற்றமா அவர் குறையை கண்டுபிடிப்பதற்காக வேண்டிய என்னென்ன தப்பு செய்கிறார் பார்க்கறதுக்காக ஒரு துறையே உலகத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறார் நல்லது மாறி நல்லது மாறி தீமையை கண்டுபிடிக்க பெரும் பெரும் துறைகள் இல்லையா நல்லதை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அமர்வில் ஆசிரியல்லாம் மூணு நாள் வீட்டில் போய் தங்கி இருக்கிறாங்க எல்லாரும் தீரமா இருக்கிறாரு வீட்டு தீர தீரமா இருக்கதா வச்சு மூணு நாள் கிடைக்க அமர்வில் ஆசிரியல்லாம் கேட்டாங்க உங்களுக்கு ரசிவில்லா தொற்றுவாசி சொன்னாங்க நீங்க புதுசா ஏதோ ஒன்று செய்வீங்க எல்லோரும் செய்வதை போன்று செய்தீர்கள் யாரையாவது குறை சொல்லி பார்த்தாய் கதையிட்டு பார்த்தாயா எல்லோரையும் நிறை கண்ணோடு பாடுகிற பண்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான் முதல் நிபந்தனை அடுத்தவர்கள நிறைகளை பார்ப்பதில் முறை கடைபிடித்து விடுவது அல்லாஹோடு அவர்கள் இணைந்திருப்பார்கள் எவ்வளவு சத்தியம் செய்தால் அல்லா நிறைவேற்ற துடிப்பானா இவங்க சத்தியம் செஞ்சிருவார்கள் நான் சொல்லிறோம் அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு செய்வான் நண்பர்கள் நண்பர்கள் இங்க நான் தெரிவிக்கிற மாதிரி பெரிய மாறு கவர் பெரிய சூப்பி கபூர் கங்கா ரெண்டு இணைக்கா இல்லையா அதே மாதிரி அங்க உடனே இந்த பக்கி சுத்திய பயன்பிட்ட நாட்டுடைய நிலமே என்னது சொன்னார்கள் அல்ல நம்மை தான் படைத்திருக்கிறார் சிறந்த படைப்பு சிங்கத்தை நடக்கிற போன இவ்வளவு ஆட்கள் படைத்தான் தவாப்பிலே எல்லோரும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மடியிலே இவர்கள் தலை வைத்து படுத்திருக்கிறார்கள் தலை வைத்து படுத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு தகவல் வருகிறது மன்னர் ஜாஃபார் அந்த காலத்தில் இருந்த மன்னர் ஜாபார் உங்களை கொலை செய்வதற்காக வேண்டி மக்கா உட்கொந்து கொண்டிருக்கிறார் உங்களை குடிக்காமல் கொடை செய்ய மக்கா உட்கொந்து கொண்டிருக்கிறார் ஒரு பார்வை பார்க்கிறார்கள் சைபர் சுவியான சௌரியனுடைய முகத்தையும் ஒரு பார்வை பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு இந்த காவாவின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் இந்த சாப்பர் மக்காவின் எல்லையை கூட தொடர் மக்காவின் எல்லையை கூட தொடர் கொஞ்ச நேரத்திலே தரோல் வருகிறது கூறப்பட்ட அங்கேயே மரணம் அடைந்துவிட்டார் இந்தியம் செய்தால் அதை நிறைவேற்ற அல்லாஹு நெருக்கம் பெற்றவர்களாக முடியும் சாவி கைசி மனு சம்மா தேடா பெருமனாரின் மீது அவர்கள் வைத்திருந்த காதலுக்கு அழவே இருக்கு கொஞ்சம் குரல் தடிப்பமான நவீன தத்தத்துக்கு மேல் உங்கள் குரல் உயர்ந்தால் உங்கள் அமல்கள் அளிக்கப்படும் என்ற வசனத்தை போட்டுக் கொண்டு பேசவே முடியாதா பே முடியாத பேச முடிய பெருமையோடு நபிக்கு முன்னால் குரலை உயர்த்துகிறார்கள் அவர்களுக்கு இல்லை என்று சொன்ன அந்த சம்மா எருக்களத்திற்கு செல்லுகிற பொழுது வெட்டி வைத்து விட்டு சென்றார் போறாங்க இறைவன் மீது சத்தியமாக இந்த போர்க்களத்தில் நான் சகீதாவே புறப்பட்டார்கள் அதை போன்றே சகீதானார்கள் அவங்க செஞ்ச சத்தியத்தை அன்றாக நிறைவேற்றுமா அடக்கிய அடக்கினதுக்கு பிறகு அல்லாஹ் காலிது மனு வழிந்திரடி எல்லா அவர்களுடைய கனவிலே தோன்றுகிறார்கள் சாவித்து மனு கைது மனு சம்மாசிரடி எல்லா உத்தாரா என்னுடைய கேடயம் போர்க்களத்திலே இவர் எடுத்து வைத்திருக்கிறார் கேடயத்திற்கான அடையான மீது இந்த இடத்திலே உடைந்திருக்கும் அதை விட்டு அவபக்கர் வழியில் இருக்கிறது அதை அடைத்து விடுங்கள் போய் அந்த தகவில போய் பார்க்கறாங்க கரெக்டாக கேடைய விழுக்கிறது எடுத்து வருகிறார்கள் சொன்ன வேலைக்குத்தான் மார்க்கெட்டிலே போகிறது அவ்வக்கர் வெளியில் இடத்திலே செல்லுகிற பொழுது அவபக்கர் வழியில் சிரித்தார்களா ார இந்த விந்து அலாதியானதாக மூன்றாவது அடையாளம் என்ன தெரியுமா அவங்களை பார்த்தாலே அல்லாஹுவின் ஞாபகம் வந்துவிடும் அல்லா துடிந்து அவர்களை அல்லாஹின் அல்லாஹுவின் நினைப்பு என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கவே இல்லை முகமதுல்ல பார்த்தா ஈமான் கொள்ளவில்லை இதை போன்று அபாயதீ நல்ல கண்ணோட்டத்தில் ஒருவர் பார்த்தால் உடனே ஈமான் என்ற நாலாவது அடையாளம் பார்ப்போம் ஆனால் இணை நேரர்கள் எப்பொழுதுமே பார்ப்பதில்லை வாக்கினை பார்ப்பார்கள் நாம் எல்லாம் உடனே என்ன கிடைக்கிறது லாபம் என்று பார்ப்போம் அவர்கள் ஆதிதையும் இதனுடைய இறுதியில் கிடைக்கிற லாபம் இல்லை என்று பார்ப்பார்கள் இதுதான் இறை நேரர்களுக்கான நாடாவது அடையாளம் ஒரு செய்தி இந்த விசாரணை செய்தியா அப்படின்னு ஒரு நூல் வந்திருக்கலாம் நினைக்கிறேன் அற்புதமான நூற்களில் ஒன்று அவசியமான நூற்கில் ஒன்று எழுதுவார்கள் பயணம் தீர் போவார் ஒரு இறைநேசர் இன்னொருத்தர் பயணம் போயிட்டு கூட இந்த இறைநேசம் சேர்ந்துக்குவாங்க பயணத்துல நடந்தே போற பயணத்தில் சேர்ந்து கொண்டு இந்த இறைநேசர் ஒருத்தர் தூக்கிட்டு போல ஒரு நடந்து கொண்டிருக்கிறது கோதுமை அறுவடை அப்புறந்த சென்றுத்த மைய உயிரோடு இருக்கிற மைய இந்த மைய மௌத்தா போனதாசா இருக்குதான் கேட்டிருக்க முடியாது ஒரு மாதிரியா இருக்கிறார்கள் என்ன நடக்கும் தெரியல அதற்குள்ளே இந்த மனிதனுடைய வீடு வந்து விடுகிறது வீட்டுக்குள்ளே செல்லுகிற பொழுது இந்த மனிதனுக்கு கொஞ்சம் எடுத்து செல்லுகிறார் மகளை பார்த்து சொன்னா ஒரு மோசமான ஆள் கூட என்னுடைய பயணம் அமைஞ்சது என்று சொல்ல அந்த மகை இறைநேற்றம் பெற்ற பெண்மணி நிறைய பெண்களுக்கு அல்லாத மூப்பிட்டு வரலாறு பேசிட்டு போன நடைய தெரிய ஒருவர் தூக்கிய சமம் வரலாறு நல்ல செய்திகளை பேசிக் கொண்டு செல்லலாமா என்று கேட்டிருக்கிறார் வாங்க ஏற்கிடாமல் இதற்கு பிறகு விற்பனை சாப்பிடக்கூடிய வயலான்னு கேட்டார் மூணாவது செத்த ஜனாதா உயிரோடுயான்னு கேட்டாரே நல்ல சாலிகான பிள்ளைகளை வைத்திருந்தால் ஜனாதா இவருக்கு நன்மைகளை சேர்த்துக் கொண்டே இருப்பார்கள் நல்ல சாலிகான பிள்ளைகள் இது செத்த மகிழ்ச்சி இதைத்தான் சொல்லி இருக்கிறார் அப்படியே அன்புக்குரியவர்களை நாம் வெறிவெங்கத்தை பார்ப்போம் இறைநேசர்கள் என்றைக்குமே உள்ளே பார்ப்பார்கள் பார்க்கிற பண்பாடு கொண்டவர்கள் இறை நேசர்கள் இறை நேசர்களுக்கான அடையாளம் அவர்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் உபதேசம் செய்வார்கள் இடங்களில் உபதேசம் செய்ய மறக்க மாட்டார்கள் இது இறைநேஜர்களுக்கான பண்பாடு அல்லாம சிபுலி அஹமதுல்லா இலாமி வரலாறு என்னை பார்க்கும் ரகுமன் வரலாறு பார்க்கும் செல்லுமிடம் எல்லாம் அல்லாம சிபுலி எல்லாவற்றையும் பாடமாக இந்த சமூகத்திற்கு காட்டியவர்கள் மனத்தில பேசுவார்கள் யாருமே நாம சொல்றதை கேட்கறது அந்த மரம் சொல்லு பில்லா அருமீகம் பில்லா சிபிலி என் கிடைத்து போய் உட்கார்ந்து இருக்கிறார் என்னை கல்லால் அடிக்கிறான் நான் பயனைத்தானே கொடுக்கிறேன் கல்லால் அடிக்கிறான் எருமூலம் இல்லாத எறிகிறார்கள் அருமீகம் கொடுக்கிறேன் விழாரே சிவிலி நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டே சிவிலி கடைசியில் ஒரு காலம் வரும் சிவிலி உன் கையில் மக்கள் இருப்பார்கள் அதற்கு பிறகு அம்மா அவர் கையிலே பையத்தானவர்கள் தொண்ணூறு பேர் வரலாறு பேசுகிறது பண்புரியவர்களை எண்ணி பார்க்கணும் எந்த ரோட்டிலே போகிற பொழுது அம்பாகி என்று சர்வசாதாரணமாக சொன்ன சாட்டையில் அடிப்பார்களா உள்ளத்தில் இருந்து அம்மா என்ற வார்த்தை வந்த மிட்டாய் போடுப்பார்களா உன்னுடைய முதலாளியின் பெயரை சொல்வதற்கு உனக்கு வருவதில்லை அவ்வளவு பயவர்த்தையோடு சொல்லுகிறாய் அம்மாவு என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிடுவாயா என்று சாட்டையில் அடிப்பார்களா அப்ப ஒவ்வரே சந்தையில் ஒன்றே இருப்பார்கள் ஆறாவது அடையாளம் இந்த நாராயணம் பாவங்களை பார்த்து கோபப்படுவார்கள் அந்த கோபம் எப்படி இருக்கும் தெரியுமா துளி எதிரியை பார்க்கிற பொழுது காட்டுகிற கோபத்தை மாசியை பாவத்தை பார்த்து காட்டுவார்கள் எதிரி வரும்போது சாதாரணமாக நிக்கும் அந்த காட்சியை அடாதியார்கள் இல்லையா அதே மாதிரி கைவர்கள் பாவங்களை பார்க்கிற பொழுது அவ்வளவு கடுமையாக நடந்து கொள்வார்கள் மனைவி கட்டசெல்லாம் வரலாறு மன்னர்கள் எல்லாம் கொடுங்கள் வடி மக்களின் ரத்தத்தைசைகளை பார்க்கும் போது கடிந்து கொள்ளுகிற பழக்கம் இருக்கும் ஏழாவது அவர்கள் யாரையும் சபிக்க மாட்டார் எதிர்களுக்கான ஏழாவது பண்பாடு யாரையும் சபிக்க மாட்டார் வரல பின்னு மிஸ்திரி ரமத்து என் மனல இந்த சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை சொல்லுகிறேன் பின்னு மிஸ்ரி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க மனதால் நடந்து <tallan> காலம் முழுக்கலையா அப்படின்னா பத்து வருஷம் ஆச்சு மாறாமறி இருக்கிற ஒன்னைய கட்டிக்கிட்டு இருக்கு அங்குக்குரியவர்களே எண்ணி பார்க்கணும் அதே மாதிரி நான் தத்துல பயணம் போகும்போது பார்க்கலாம் கல்யாணம் பண்ண புதுச்சியில ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீட்டில் உட்காந்துருப்பாங்க அவ்வளவு இருக்கும் மூணு வருஷம் வருஷம் சென்று கொண்டிருக்கிறார் மனைவியின் இவங்களுடைய அருமையை தெரியாமல் இறைநேசரின் அருமையை தெரியாம அந்த கணவன் மனைவியின் மீது இருந்த அன்பாய் தன் செருப்பை எழுந்து திண்ணுணையின் சரியில் கன்னத்தில் அறைந்து விடுகிறார் இறைநேசர்கள் எத்தனைக்குமே பழி வாங்குவதில்லை அடியை வாங்கிட்டு அடுத்த தெருவுல போறாங்க ஒரு ஆள் அல்வா கடை தொடர்ந்து வச்சிருக்கு நல்ல இனிப்பு கடை யாராவது பெரிய மனுஷன் வருவாரா ஒரு துவா உதி அவருக்கு சாப்பாடு கொடுத்து ஆரம்பிக்கலாம் எதிர்பார்த்துக்கிறாரு அந்த திரும்ப திண்ணுனை பேசிக்கிறா மட்டு நுழைதாங்க வாங்க வாங்கி கூட்டு போய் உட்கார வச்சு இனிப்பு கொடுத்து அல்வா கொடுத்து எல்லாம் கொடுக்க அல்லாஹ் திண்ணூன் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் என்னடா உன் நாடகம் முதல் தெருவில் ஒருவன் செருப்பால் அடிக்கிறான் அடுத்த தெருவில் ஒருவன் அல்வா கொடுக்கிறான் என்னடா நாடகம் அல்லா கூடத்திலே இருக்கிற பொழுது அந்த பெண்மணி வருகிறார்கள் பெரிய மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார் என்னமா நடந்தது ஏறினார் வாசப்படி தட்டியது கீழே விழுந்தார் இறந்து போய் விட்டார் இறந்து போய் விட்டார் பெரியவரே பேசுகிறார்கள் என்னை அடித்தார் அடித்து விட்டன இதுதான் இவைக்காரன் வழிமார்களை தொட்டால் அல்லது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் நானுக்கும் அநீதி அளிக்க மாட்டார்கள் யாருக்கும் தவிக்க மாட்டார்கள் ஆனால் அவ்வாகமிடமா அழிந்ததாக எட்டாவது அடையாளம் அந்த இறைநேசர்களுடைய உள்ளம் எப்பொழுதுமே கவலையாகத்தான் கவலையாகத்தான் கணவன் மனித பத்துக்கு பத்து அவுதுக்கு சாமி மன உள்ளார் இது பத்துக்கு பத்து இது உருவாக்க நடிகார் நாம் அபோ அமக்குள்ள சொல்லிக் இல்லை சொலைமான தாராயண அம்மத்தில் தான் மாணவர்கள் கேட்பார்கள் எவ்வளவு பெரிய அவுசல் இருந்தால் பல பேர் ஒழு செய்யலாம் இருக்கும் என்று பாடம் நடத்திய அந்த மத்தியை காட்டுவார்கள் இந்த அளவுக்கு ஒழுங்கு செய்யலாம் அந்த தண்ணி விழுகிறதுனால தண்ணி அசுத்தமாகாது அந்த அவுச அழந்து பார்க்கும் அந்த பள்ளியை அழகிற அந்த பள்ளி இருந்தது பத்துக்கு பத்து இதை வைத்து தான் அனுபவிப்பது பத்துக்கு பத்து என்று குரானிலேம்கதி கொண்டு தள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் அவர்களில் நான் ஆகிவிட்டார் என்ன செய்வது என்ன செய்வது என்று அல்லாஹினுடைய அந்த நரகத்தின் வசனங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து அழுது கொண்டிருப்பார்கள் ஒன்பதாவது அடையாளம் இல்லை அவர்களுடைய சேவைகளை அல்லாஹு ரபுதாரின் அகையோரத்தில் இருந்து நிறைவேற்றி வருவான் கடைசி கடைசியாக வாக்கூண பிள்ளை இரவு நேரம் முழுக்க அல்லா இருப்பார்கள் ஆனால் மூன்று லட்சம் பேர்களால் தாக்குப்படிக்க முடியவில்லை ருஸ்தும் கேட்கிறார் முப்பதாயிரம் பேர்கள் வந்திருக்கிறார்கள் மூன்று லட்சம் பேர் நாம் இருந்து தோற்றுக் கொண்டிருக்கிறோமே நீங்கள் உணவுத்துறையை போய் பார்த்து விட்டு வாருங்கள் அவர்களிடத்தில் அப்படி என்ன சக்திகள் அவர்கள் பார்த்து உளவு செய்துவிட்டு வந்து சொன்ன வார்த்தை எதிகுமா பின் லைலில் இரவு முழுவதும் படைத்து நீ எல்லாத்துக்கும் எதுவுமே உனக்கு இல்ல ஆனா என்னுடைய சொத்தை ரெண்டு பொம்பளைப் பிள்ளைக்கும் ரெண்டு அவம்பளப்பிள்ளைக்கும் கொடுங்க ஒரு பொம்பளைக்குள்ள தானே இருக்கு எல்லோரும் மாத்திரிய போடுகிறார்கள் அந்த நேரத்தில் அவுபகர் அலி அல்லா தலாவினுடைய மனைவி கம்பமாக இருந்தார்கள் பெண் பிள்ளைனால் பிறகு என்பதை சொல்லிவிட்டார்கள் எவ்வளவு ஆச்சரியம் உமரளி அல்லாஹு தலாவினுடைய ஆச்சரியம் பஞ்சமுருகன் உமருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் மதினமா நகரத்தில் ஒரு தல்சால் நடக்கிறது நிலநடிக்கும் உமரளி அல்லா வாழை எடுத்துட்டு எதிர்கிட்ட போன மாதிரி ஊனியில் அடித்தாங்களா நாயகம் அடங்கியிருக்கிற பூமியிலே நாயகம் அடங்கி இருக்கிற இடத்திலே மதினார்களே நீ என்ன பூமியை ஆடுகிறாயா உன் ஆக்கத்தில் இருந்து பூமி ஆடலையா நின்றது எங்கோ இருக்கிற படைக்கு காற்றால் தேதி அனுப்பினார்களையா சாரியா இருக்கிற சாரியா திரும்பிப்பார் திரும்பி பார்த்தார்கள் போரிலே வெட்டி கிடைத்தது வரலாறு தேடுகிறது நயி நதி ஓடாக நடிக்கு கடிதம் எழுதுகிறார்கள் கட்டளைப்படி ஓடு அவசியம்டி கொடுப்பை படி கடிதத்தை படிப்பதற்கு அன்பு புரியவர்களே நைல் நதிகளை கடிதத்தை போட்டார்கள் இன்று வரை அது ஓடிக்கொண்டிருக்கிறது நெருப்பு மதிய வருகிறது சமீபத்தாரி இவ துண்டுபிடிக்க நெருப்பை கிரட்டீங்க மதினா நெருப்பு பிடிச்சி எரியுது நெருப்பை வரலாறு துண்ட எடுத்துட்டு போய் தமிழ் முத்தாரி வரக்கிறார் வரக்கிற மாதிரி நெருப்பு மதினாவை விட்டு போனது எந்தெங்க அதிசயம் துண்டை பிடிச்ச வரட்ட போச்சு உனக்கே தெரியல சொன்னார்கள் குமரலாம் முதலில் முதல் முதலில் பழிவாசலுக்கு விளக்கேற்றியவர்கள் தமிழ் முத்தாரி அடி எல்லாம் அப்பொழுதே பெருமனா சொல்லிவிட்டார்கள் பள்ளிக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறார் நெருப்பேன் அதனால் உணவு நெருங்கும் கட்டுப்படும் என்று நான் நினைவு கொண்டேன் அதனால் சொன்னேன் கண்ணுக்குரியவர்களே அசா வைங்க நடப்பாங்க நாற்பது தொண்ணூத்தஞ்சு வயசுல எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சூழல் சோழர் எல்லாத்தான் தன்னுடைய அசாவை கொண்டு வருகிற பொழுது மிசிசபுள் நீ உடைத்தால் எந்த உடைக்கிறாயோ அந்த இடத்திலே பின்னல்ல வாழ்ந்து விடும் என்ற சும்மா சொல்றாங்க அதற்கு பிறகு ஆறாவது மிகச்சார அறிவழிந்த கட்டிடம் அடிவெளி என்று கட்டி இருக்கிறார் அறிவழி போகும் சொன்னியாகும் இந்த கட்டிடம்ல ஒண்ணு ஆகாது ஒரு முன்யாகம் இது நிறைவேறாது என்றார்கள் கடைசி வரை நிறைவேறவே கட்டிடத்திற்கு சொந்தக்காரன் உள்ளே இருக்கிற பொழுது விழுந்தது அவனும் சிறந்து அழிந்து போனான் வரலாறு பேசுகிறது சில பேர்களுக்கு எப்பயுமே கிண்டல் பண்ற பழக்கம் இருக்கும் பின்னாடி முடிச்சு போட்டு விடுவாங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நோட்டு இதே மாதிரி அபு சாஹிதி என்று காலத்தில் எப்பயுமே கிண்டல் அடிவிட்டுல போக போக போக பாதுகாக்க வேண்டும் அவருடைய வயதை நீளமாக்குவாயாக அவரை சிச்சினாமில் போய் சேர்த்து விடுவாயாக குடும்பத்துல கடைசியில தொண்ணூத்தி அஞ்சு வயசு தாண்டி நூத்தி இருபது வயசு உருவம் எல்லாம் கீழே விழுந்து மறைக்கிறது அப்பொழுது சொல்வார்களாம் அபு சாஹிதி இந்த சிவக்கா செய்த துவா இப்படி என்னை பாடாய்ப்படுத்துகிறதே என்னை விருதைகள் இவங்க இடத்த ஒரு பெண்மணி அபகரிக்கிறார்கள் அழகாக வருவாங்க அந்த பெண் அபகரிக்க இவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க அல்ல என் காணத்துக்கு சொன்னி வசரா கண் பார்வையை போச்சுவிடு இவரின் கவரை வீட்டில் ஆக்கிவிடு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கிழத்திருந்து அங்கேயும் யாரை தூக்க முடியும் அங்குக்குரியவர்களை என்னை பார்க்கிறோம் உபயோகி மூணு குமார் வறட்சி உமர் அலி அல்லா அவ்வளவு அஞ்சான் என்றும் கொண்ட உமர் அலி அல்லாஹ் அப்பாசர் அலி அல்லா தலாவை அழைத்து பெருமானா கதலா அழிவாள் இருக்கிறது அப்பாசர் அலி அல்லா இங்கே இருக்கிறார்கள் இரண்டு பேர்களின் பெருமானா தங்கி இருக்கிறார்கள் அப்பாசர் அலி அல்லா அல்லா செய்தார்கள் சூரியன் கொஞ்சம் வெளிச்சம் எல்லாம் வருது ரொம்ப பிரகாசமா தெரியுது என்ன இன்றைக்கு ஆவியத்தில் முதல் அப்பா தாய் மதினா இல்ல எழுபதாயிரம் வழக்குகள் அந்த ஜனாதாரம் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் அந்த வெளிச்சம்தான் நாயகமே நாயகனே நீங்கள் அனுமதித்தால் நான் அங்கே அழைத்துச் செலுகிறேன் அந்த ஜனாதாவை நீங்கள் என்ன காரணம் இருக்கிறது என்ன காரணம் கொடுத்த ஆற்றல் இயற்கையை மாற்றி வைக்கிறான் அதாவது அமரமி சொல்லுவார்கள்ிபது அதாவது எனக்கு மூன்று அதிசயத்தை கண்டேன் என்று அவு குறைவார்கள் என்ற அதிசயத்திற்க சொந்தக்கார அபு குறைவார்கள் என்ற சொல்லி காட்டுகிறார்கள் மூன்று அதிசயத்தை கண்டேன் எப்படத்திலே கேட்கும் போது மூன்று வார்த்தைகளை சொல்லி கேட்பார்கள் அப்பகுதியா அதையும் இந்த சமூகத்திற்கு நினைவுத்துகிறார்கள் யாஹலீம் யாஹீம் யாஹீம் யாஹலீம் மகத்துவிக்க இந்த மூணு வார்த்தையை தான் நீ தண்ணீர் கொடு என்றார்கள் மழை பொழிந்தது கையை உயர்த்திய உடன் தண்ணீர் மேகம் கூடியது மழை பொழிந்தது நாங்களும் குடித்தோம் வாகனமும் குடித்தது நாலாயிரம் பேர்கள் நாங்கள் குடித்தோம் இரண்டாவதாக எதிரிகள் வருகிற பொழுது நடிகரில் நடந்ததை போன்ற நடந்தது கொஞ்சமும் அழட்டிக் கொள்ளவில்லை பெருமானார் தந்தபுராமலை அன்புத்தோழர் குதிரையிலே மாதையை நாங்கள் நாயகத்தினுடைய தோழர்கள் வந்திருக்கிறோம் என்றார்கள் பாதை பிறந்தது ரோடு கிடைத்தது நாலாயிரம் பேர்கள் ஒரு தொற்று நீர் எங்களின் கடந்து சென்றோம் வெற்றியை கட்டோம் அப்பியம்மா சொல்லுகிறார்கள் போர்க்களத்திலே வெற்றிக்கு பிறகு மூன்றாவது ஒரு ஆண்டுதான் மதுரவி வாழ்ந்தார்கள் அடக்கப்படுகிறது அங்கே ஒருவர் மோதிரத்தை விட்டு விடுகிறார் விட்டு விடுகிறார் அதை எடுக்கலாம் என்று மீண்டும் தோல்வி பார்த்தால் அந்த ஜடலம் அங்கு இல்லை அல்லா ஜகலத்தை அல்லாஹ் அபுல் மறைந்து இந்த மூன்று அதிசயத்தையும் நான் கண்டேன் என்கிறார்கள் நபு உரையான அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இருக்கிறதோ அல்லாஹ் அதிசயங்கள் எத்தனை பேர் கொலை செய்வதற்காக வேண்டிய முறை அனுப்பிடித்து வருகிறார்கள் இரவு நேரமாகிறது கடுமையான காடு மனவிலங்குகள் நிறைந்த காடு ஒரு கிருத்துவரின் ஆலயம் இருக்கிறது அங்கே போய் ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று சொல்ல முடியாதுகள் நிறைந்த காட்டில நீங்க மேல இருந்து அவங்க எல்லாம் மேல இருந்து பார்த்தா இரவு நேரத்திலே இவர்கள் பெருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பாதுகாப்பாக வனவிலங்குகள் சுற்றிக் கொண்டிருக்கிறது வனவிலங்குகள் பாதுகாக்கிறது மறுநாள் காலையினை அவர்கள் இறங்கி சொன்னார்கள் நீங்கள் தப்பித்து விடுங்கள் உங்களை நாங்கள் கொண்டு செல்லவில்லை அதிசய மனிதராக இருக்கிறீர்கள் நாங்கள் ஏதாவது சொல்லிவிடுகிறோம் வேண்டும் என்று நாடிவிட்டான் அழைத்துச் செல்லுங்கள் உரையாடல் நிறைய நடக்கும் கடைசியில சகிதாக்கப்படும் கரெக்டா ஒரு வாரம் தான் நகி சொல்லுவார்கள் அந்த நல்லவரை தொட்டதற்கு பிறகு அந்த நல்லவரை சரிதாக்கியதற்கு பிறகு ஒரு காலச்சனை வழங்கினான் தனித்தனியாக கீழே விழுகுமா தனித்தனியாக கீழே விழுகும் கடுமையான குளிர் நெருக்கம் அந்த குளிர் அடங்கவில்லை குளிர் அடங்கவில்லை கடைசியில் துடி துடித்து இறைந்து இறந்து போனான் அஜா எங்கே இறந்து அடக்கப்பட்டிருக்கிறார் என்ற இடத்தை கூட காட்டாமல் புதைக்கப்பட்டது அந்த இடத்துல போய் மக்களுக்கு அடிக்க தயாரானார்கள் வடவிளக்குகள் வடிவித்ததே மாடுக என்ன காரணம் அந்த பத்து தன்மைகள் இருந்தது அங்கு கூடியவர்களே அபு பஸ்வான் மக்காக மக்காவுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்தில் மக்காவிலே துணித வைப்பதற்காக வெண்டி தன்னுடைய ஆணைகளை எல்லாம் கொண்டு போய் கொடுக்க நாங்க மூச்சில் இருந்து வருவோம் அப்ப பசங்க நல்லா இருக்காரான்னு கேட்டாங்க பசங்க நல்லா இருக்கிறாரா அந்த துணிந்து வைக்கக்கூடியவர் பசங்க நல்லா இருக்கிறாரா நீங்க மக்காவை வைக்கிறீங்க பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பா இருக்கக்கூடிய மூச்சலை பற்றி கேட்கிறீர்களே அதில் இருக்கிற பத்தகை கேட்கிறீர்களே உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க நான் தினமும் கனவிலை பார்க்கிறேன் நீ கொண்டு போய் பத்தகை பார்த்து வாசி பத்தகை பார்த்துக் கொள் அவர் சொர்க்கவாசி பதகை பார்த்துக் சொர்க்கவாசி நான் தினமும் கனவிலை பார்க்கிறேன் அந்த பத்தகம் இருக்கிறாரா அவர் இறந்து போய் ரெண்டு தினமாகிறது என்றார் அதற்கு பிறகு நாங்கள் புறப்பட்டோம் அம்மா பாஸ்பர கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்வேன் இந்த இறைஞ்சர்களுக்கு என்று ஒரு தனி உலகம் இருக்கிறது ஒரு கிராமத்தில் செல்லமன்றவர்கள் சபையில பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சொல்லுவார்கள் ஒருவர் உள்ளே வருவார் அவர் சொல் சுவாட்சி அவர்கள் உள்ள வர்றாரு நீண்டிக்கு பேர் இவங்க வேற விழாலிபுணா உள்ள வந்து ரசுலா கூட நீண்ட நேரம் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் ரசூருல்லா திடீர் என்று கேட்டார்கள் விழால உங்கள் உள்ளத்திலே எனக்கு இடம் இருக்கிறதா கேட்டார்கள் உங்க உள்ளத்திலே இடம் இருக்கிறதா கேட்ட உடனே யோசிக்கவே இல்லை லாபமாகிய அரசுதான் இறைவன் மீன் ஆணையாக என் உள்ளத்திலே உங்களுக்கு இடமே இல்லைனா சொல்லுவிட்டு கண்களில் கண்ணீர் சொன்னார்கள் விழாலிபுனா உள்ள அல்லாக நிறைந்திருப்பதால் உங்களை வைத்துக் கொண்ட இடம் இல்லை நினைக்கிறது உள்ளா உங்களை வைக்க இடமில்லை ஆன்மீகத்தினுடைய பாட்டையில் உச்சத்தில் பேருவார்கள் என்று தோழர்களில் நீதான் குத்துகம் என் தோழர்களில் நீதான் என்ற பணித்திற்கிறது நாளைக்கு பார்க்கலாம் பெருமாள் செல்வர்கள் நிறைந்திருக்கிறதோ அவர்கள் கராமத்தினுடைய பஞ்சபூத ஆளுமையை பெறுகிறார்கள் என்று சொன்னார்கள் அமருல்ல வழியாக அசன் உசேரளி அல்லாவின் வழியாக பாத்திமா ரியல்லாகவே தொட்டு பெருமானார் அதிர் அழியல்லா பாத்திமாவை தொட்டு பெருமானார் அணிவச் செல்ல தோடு இணைகிறது எனவே இந்த பாத்திமார் அழி அல்லாஹும் அவர்களுடைய நினைவாக இப்பொழுது யாத்தின் மோதி அவர்களுக்கு துவார் செய்யப்படும் அல்லாஹ் ரபுல் ஆலமி இதன் பொருட்டினால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு நம்முடைய தேவைகளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நிறைவேற்றித் தந்தருள்வானாக